வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஷேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட் நாடகம் முதன் முதலாக அரங்கேறியது ஆயிரத்தி ஆண்டு ஸ்டாம்ஃபோர்ட் ராபிள்ஸ் அவர்கள் சிங்கப்பூரில் தரையிறங்கினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கான்சஸ் ஐக்கிய அமெரிக்காவின் முப்பத்தி நான்காவது மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜெர்மனியரான கார்ல் பென்ஸ் அவர்கள் பெட்ரோலால் இயங்கம் முதலாவது ஆட்டோமொபைல் தானுந்துக்கான காமு காப்புரிமம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஃபாரிஸ் நகரம் ஜெர்மனியரின் குண்டு தாக்குதலுக்கு இலக்கானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் நாட்டின் ஒசாக்கா நகரில் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற ரயில் வண்டி ஒன்று வெடித்தது 181 பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் CIG எனப்படும் மத்திய உளவுத்துறை குழு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் குரூப் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சீனாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் பின்னர் முதல் தடவையாக வர்த்தக விமானம் ஒன்று தைவானுக்கு வந்து சேர்ந்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் ரஷ்யாவின் ஃபோஃபோஸ் இரண்டு விண்கலமானது செவ்வாய்கோல் சுற்றுப்பாதையினை அடைந்தது ஆனாலும் மார்ச் 27 அன்று தரை நிலையத்தோடு இதன் தகவல் தொடர்புகள் அருந்து போயின இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு ஆண்டன் ஷேகோவ் ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தானிய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் இந்திய ஒலிம்பிக் வீரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ஃப்ரிட்ஸ் ஹேப்பர் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு எஸ் வி சுப்பையா தமிழ் திரைப்பட நாடக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாலகிருஷ்ணன் நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிஎஸ்பி பொன்னுசாமி இந்திய விடுதலை போராட்ட வீரர் இன்னாலின் சிறப்புகள் கிப்ரல்டார் அரசியல் அமைப்பு நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே